வணக்கம் நெய்யங்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்திய செந்தில்குமார் இன்று மே மாதம் பதினைந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு ஜகனஸ் கெப்லர் அவர்கள் இதற்கு முன்னர் மார்ச் எட்டாம் தேதி நிராகரிக்கப்பட்ட தனது மூன்றாவது கோல் இயக்க மீண்டும் நிறுவினார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு உலகின் முதலாவது இயந்திர துப்பாக்கிக்கான காப்புரிமத்தை லண்டனைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜேம்ஸ் பக்கல் அவர்கள் பெற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ராபர்ட் வால்போல் அவர்கள் பிரிட்டனின் முதலாவது பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1793 எழுநூத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு டியகோ மரின் அகுலேலா A.G.U. ஏஜி யுஎல்இஆர்ஏடியகோமாரின் அகுலேரா என்பவர் கிளைடர் ரக விமானம் ஒன்றை முன்னூற்றி அறுபது மீட்டர்கள் தூரமும் ஆறடி உயரமும் பறக்கவிடும் முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு சட்டத்தை முன்னிறுத்தி இந்திய விடுதலைப் போராட்ட வீரர்கள் சவுகத் அலியும் முகமது அலியும் கைது செய்யப்பட்டு சிந்துவாரா சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாஸ்கோவில் சுரங்க தொடருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெக்டொனால்ட்ஸ் தனது முதலாவது உணவகத்தை கலிபோர்னியாவில் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் மீது அரபு நாடுகளான எகிப்து ஜோர்டான் லெபனான் சிரியா ஈராக் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இணைந்து தாக்குதலை ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் மால்டன் தீவில் பிரிட்டன் தனது முதலாவது ஹைட்ரஜன் குண்டை சோதித்தது ஆனாலும் இந்த முயற்சி வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை நெடுந்தீவு மாவழித்துறையிலிருந்து அறுபத்தி நான்கு பயணிகளுடன் புறப்பட்ட குமுதினி என்ற படகு இலங்கை கடற்படையினரால் வழிமறிக்கப்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஆறு பேர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எட்டு ஆண்டுகள் போருக்கு பின்னர் சோவியத் இராணுவத்தினர் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறத் தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரி கிரெசன் என்ற பெண்மணி பிரான்சின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யா ஸ்புட்னிக் மூன்று விண்கலத்தை விண்வெளி செலுத்தியது 2 ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இதே நாளில் சோவியத் ரஷ்யா ஸ்புட்னிக் நான்கு விண்கலத்தை ஏவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் மெர்குரி திட்டத்தின் கீழ் அட்லஸ் ஒன்பது விண்கலம் ஏவப்பட்டது கார்டன் கூப்பர் இவ்விண்கலத்தில் பயணித்து விண்வெளியில் ஒரு நாளுக்கு மேல் தங்கிய முதலாவது அமெரிக்கர் என்ற பெருமையை பெற்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பியரி கியூரி பிரெஞ்சு இயற்பியலாளர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு புலிமூட்டை ராமசாமி நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஏரி பொன்னுத்துறை இலங்கை தமிழ் நாடக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருச்சி சிவா இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராபர்ட் மென்சிஸ் ஆஸ்திரேலியாவின் பனிரெண்டாவது பிரதமர் இந்நாளின் சிறப்புகள் சர்வதேச குடும்ப தினம் பராகுவே விடுதலை நாள் மெக்சிகோ மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளில் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே